तापत्रय सच्चिदनंदय विश्वत्पतियादेतविनाशा श्रीकृष्णा वयं नुम सुदुखोपार्जित आशानाशिषा मधु हेवाग्रत भुंक्ते यृहना दत्तात्रेय अवधूतब्राह्मणगु எது மகாராஜாவுக்கு எனக்கு இருபத்தி நாலு குருமார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 24 நாலு வகையான திருஷ்டாந்தங்களை சொல்றார் அப்படின்னு பார்த்தோம் இப்போ கடைசியா பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னு கேட்டா இந்த லோபிகள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த பொருளை சேர்க்கிறார்கள் அவர்களை அனுபவிக்கிறதும் இல்லை யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை ஆனால் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறான் ஆனால் அதை வந்து இன்னொருத்தான் சாப்பிட்றான் எப்படின்னு சொன்னா அந்த தேனை வந்து சீகரிக்கிற எந்த இடத்துல தேன இருக்குன்னு தெரிஞ்சு தேனை ஒருத்தன் எடுக்கிற மாதிரி யார்கிட்ட பொருள் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொருளை இன்னொருத்தான் எடுத்துட்டு போயிடுறான் ஆகையினால அதுல இருந்து என்ன லோபியா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சேர்த்து வச்சுக்க கூடாதுங்கிறது ஏற்கனவே சொன்னார் இந்த ஸ்லோகத்துல என்ன பண்றாருன்னா ஏ தேர் வை மதுஹேவா அதாவது லோபியாகவும் இருக்கக்கூடாது பிறருடைய பொருளையும் அபகரிக்க கூடாது இந்த விஷயங்கள்லாம் இதுலருந்து நம்மளா நிறைய எடுத்துக்கலாம் இப்ப இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு பதினாறாவது ஸ்லோகத்துல முயற்சி பண்ணாம இந்த தேன் எடுக்கிறவன் எடுத்துடுறான் முயற்சியெல்லாம் இன்னொருத்தம் முயற்சி பண்ணி சேர்த்து வச்சிருக்கான் அதை வந்து இவன் முதல்ல எடுத்துன்னு போயிடுறான் டோட்டலாக எடுத்துட்டு போய்ட்றான் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கடினம் தான் இந்த ஸ்லோகத்தில் அதாவது என்ன சொல்றார் கிரகஸ்தன் என்ன பண்றான்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் சுதுக்கோபார்ஜிதைஹி வித்தைஹி ஆஷாசானாம் ஆஷாசானா நாம்னு வந்தா இலக்கணப்படி சரியா இருக்கும் அந்த ஒரு நாம் வந்து லோபம் அது வந்து ஆர்ஷப் பிரயோகம் என்று வியாக்கியானக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அ சுதுகோப்பஜித்தை அப்படின்னா என்னர்த்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வித்தை பொருள்களால் ஆஷாசன சுர்ஜித்தை வித்தை கிரகாசிஷா அஷாசாண்டம் கிரகமேதினா சுதுகோப்பார்ஜித்தை வித்தைனா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு கிரகாசிஷா கிரகாசிஷாகனா கிரகத்துல இருந்துண்டு விஷய சுக்கத்தை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசாசானாம் அப்படி ஆசைப்படுகின்ற கிரகமேதினாம் கிரகஸ்தர்களுடைய ஆகா அன்னத்தை மதுகாயுவ மதுகாயுவன்னு சொன்னா தேன் எடுக்கிறவ எப்படி கஷ்டப்படாம தேனை சேர்த்து தேன் வந்து அது எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கு அந்த தேன் பூச்சிகள்லாம் தேனை குடிக்கிறதுக்கு முன்னாடி தேனெடுப்பும் அதை குடிச்சு விடுறான் அது மாதிரி அக்ரதா பங்கே சந்நியாசிதான் முதல்ல அதை சாப்பிட்றான் சன்னியாசி சிரமப்படாம கிரகஸ்தன் இருந்து முதல்ல ஆகாரத்தை வாங்கினுட்றான் அப்படிங்கிறார் இதுல நிறைய விசாரிக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்கு சில தன்னியாசர்ம சாஸ்திர புஸ்தகங்கள்ல எல்லாம் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மத்தியானம் மூணு மணிக்கு தான் சன்னியாசி பிக்ஷைக்கு அப்படின்னு சில தர்மசாஸ்திர புஸ்தகங்களில் பார்க்குறோம் ஆனால் இப்பவும் சன்னியாசிக்கு முதல்ல போட்டுட்டு சாப்பிட்றது நல்லது அப்படிங்குற ஒரு சம்பிரதாயமும் இருக்குது எப்படி இருந்தாலும் சரி அதாவது இந்த மதுஹா திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிட்டு தேன் எடுக்கிறவனுடைய திருஷ்டாந்தத்தை வச்சிக்கிண்டு சில விஷயங்களை சொல்கிறார் லோபியாக இருக்கக்கூடாது லோபியா இருந்தால் மதுஹா மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவான் இங்கே வந்து பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி எப்படி மதுவாக எடுத்துக்கிறானோ அப்படி சன்னியாசி முதல்ல எடுத்துக்கிறான் இதில் வியாக்கியானத்தில் பார்த்தா இன்னும் தெரியல அதனால என்னென்னா சன்னியாசி வந்து கூடி மட்டும் கிரஸ்தனாக கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடட்டும் அவனோட விக்ஷைய நீ எடுத்துக்கணும்னு நான் நினைக்கல ஏன்னா அவனுக்கு எவ்வளவோ ஆசை இருக்கு அதனால சன்னியாசிகள்னால் கிரகஸ்தன் அதிகமாக வாங்கிக்காமல் இருக்கிறதுக்கு வழி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கு அப்படி ஒரே ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் ஆனால் பொதுவாக கிரகஸ்தனுடைய தர்மமே எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் ஆனால் இது ப்ரெசன்டேஷன் வித்தியாசமாக பண்ணியிருக்கார் அவர் அவ்வளோதான் ஆக இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம ஸ்லோகத்தை ஸ்கிப் பண்ண முடியாது ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாம் பார்த்துருக்கோம் இன்னும் வேறு ஏதாவது கமெண்ட்ரியில் இருந்ததுன்னா அடுத்த வகுப்புல சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில்